சீரரா செல்வம் போல் சேர்கவை என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் மீதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எண்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் முடித்திருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்லோகம் எண்பத்து நோ சுஷ்கம் नाकनद्या विकसी कनकांबोजया भ्राजिं तो प्ल्टा नवपभोग्याति बृषतरम नंदनोद्यानलक्ष्मी नो श्रृंगाणी धृतागि कालधतानी धाम जूमार्गे मृदय दयया, எத்ர சோர்காத் இந்த ஸ்லோகத்திலே சூரிய பகவானை பற்றிய சொல்லப்படுகிறதே சொல்லப்படுகிறது சூரியனுடைய அருள் நமக்கு இருக்கும் என்பதற்கு முன்னோடியாக அவர் இங்கே ஒரு கருத்தை வைக்கிறார் என்ன அப்படின்னா சூரியனுடைய உஷ்ணம் வெயில் கிரணங்கள் மிக உக்ரமானவையாக நாம் உணர்ந்திருக்கிறோம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வெயில் நினைக்கிற போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கரண்ட் வரலைன்னா எவ்வளவு வேர்க்குது பார்க்கறவங்க இந்த சூரியனை ஒரு பயங்கரமான கிரகமாக நினைக்கிறார்கள் உஷ்ணத்தினாலே எல்லாரையும் வாட்டக்கூடிய ஒரு கிரகமாக நினைக்கிறார்கள் என்பிலதனை வெயில் போல காயுமே என்று வள்ளுவர் சொல்வார் அப்போ இந்த சூரியன் ஒரு உக்ரமானவன் கொடுமையானவன் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி என்ன சொல்ற நீங்க நினைக்கிற மாதிரி சூரியன் தன்னுடைய முழு உஷ்ணத்தை காட்டல அவனால இன்னும் அதிகமான உஷ்ணத்தை வெளியிட முடியும் ஆனால் நமக்காக இறக்கப்பட்டு அவன் ஒரு லிமிட்ல வச்சிருக்கான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தூரம் இவ்வளவுன்னு பகவான் ஒரு கணக்கு வச்சிருக்கான் சூரியனுக்குள்ள இருக்கிற நாராயணன் தான் பூமியும் படைச்சான் சூரியனையும் படைச்சான் ரெண்டுக்கும் இடையில இவ்வளவு தூரம் இருக்கணும்னு கணக்கு வச்சான் அந்த சூரியனுடைய உஷ்ணமானது எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருக்கும்படி இருப்பதனாலேதான் என்னென்ன நடக்குதான் ஆகாய கங்கை வற்றி போகவில்லை அங்கே தங்க தாமரைகள் மலர்கின்றன தேவேந்திரனுடைய நந்தனவனம் என்ற தோட்டமானது காய்ந்து போகவில்லை அது சுகபோகத்துக்கு உரியதாக இருக்கிறது நேருமலையின் தங்க உருகி ஓடவில்லை அவை பளபளக்கின்றன அதனாலே சூரியனுடைய உஷ்ணத்தினாலே மரமெல்லாம் வாடி போச்சு மனுஷங்கள் எல்லாம் செத்து போனாங்க தேவர்கள்லாம் வாடி போனாங்க எங்கேயாவது இருக்கா இல்ல பனிரெண்டு மணி வெயில கூட எந்த மரமும் பட்டு போறதில்ல பூச்செடி கூட செத்து போறதில்லை தொடர்ந்து நின்னா நமக்கு அப்படி இருக்கு ஆனா தாய்கோழி குஞ்சினம் விதிக்கிற மாதிரி சூரியன் தன் கிரணங்களாலே நம்ம வாட்டுற மாதிரி தெரியுதே நமக்கு வேண்டிய அளவு உஷ்ணத்தை தான் அவன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த கருத்துல சூரியனை கொடுமையானவனாக நினைக்காதீர்கள் இந்தளவு உஷ்ணம் கூட இல்லைன்னு சொன்னா இந்த நாடு அழிஞ்சு போகும் எழுபத்தோரு சதவிகிதம் இந்த பூமியில தண்ணி தான் மீதி தான் நிலப்பரப்பு அப்படி இருக்கிற இந்த பூமியில இந்த அளவு கூட சூரிய உஷ்ணம் இல்லைன்னா என்ன ஆகும் எல்லாம் சளி பிடிச்சி மூக்க செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான் அதனால எவ்வளவு உஷ்ணம் இருக்கணுமோ அவ்வளவு உஷ்ணத்தை கொடுக்கறான்னு சூரியனுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும் மார்கழி மாசம் தெரியும் பனி சீசன்ல தெரியும் அப்பா நம்ம சொற்ற போட்டுக்கிட்டு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு மே மாசத்துல உசு உசுண்டாவது இருந்துடலாம் இது யாருக்கு முடியும் அப்படின்னு சொல்றோம் இங்கிருந்து குளிர்நாடுகளுக்கு பணி செய்ய சென்ற இந்தியர்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா நாம எப்ப இந்தியாவுக்கு போவோம் சட்டப்பணியில் இல்லாம வெறும் கையிலேயே கட்டிக்கிட்டு ஆனந்தமா தென்னில உக்காருவோம் இருக்கு எவ்வளவுதான் டாலர் கணக்கில் பணம் கிடைச்சாலும் அந்த சுகம் இங்க வருமா அப்படின்ற அப்போ குளிரை தாங்குவது கஷ்டமா உஷ்ணத்தை தாங்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டா குளிரை தாங்கிறது தான் கஷ்டம் உஷ்ணத்தை ஃபேனை போட்டுக்கிட்டாவது நம்ம தாங்கிக்கலாம் பனியும் மழையும் மிகமானால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது உள்ள அப்படியே ஒடுங்கி கிடக்க வேண்டியதுதான் இவ்வளவு உஷ்ணமாவது நமக்கு வேணும் பகவான் அளந்துதான் கொடுத்துருக்கான் யாரும் சூரியனை வையாதீங்க ஏண்டா இப்படி போட்டு எரிக்கிறேங்க கேட்காதீங்க எல்லாம் நம் நன்மைக்கே அப்படிங்கிறார் நாகநத்தியா நாகநத்தியான்னு ஆகாய கங்கை அடுத்த ஆகாய கங்கை இன்னும் தேவ நதிகள் எல்லாம் வானலோகத்துல இருக்கே அந்த நதிகள் எெல்லாம் சூரியனுடைய அருகாமையில் இருப்பதனாலே வற்றி போகின்றனவா இல்லையே சுஷ்கம் அப்படின்னா வற்றி போதும்னு அர்த்தம் ஒன்றும் காஞ்சி போகுது இல்லையா அதுக்கு பேர் சுஷ்கம்ங்கிறதே டெல்லியில் வந்து சன்ஸ்ட்ரோக்கு வந்தால் வருஷ வருஷம் சாகிறாங்க அதே மாதிரி பனியிலையும் சாகுறாங்க அது என்னமோ தெரியல டெல்லியில் சாவு பனியாலேயும் சாவு இப்ப சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துருக்கிறாங்க டெல்லியில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு போலி டாக்டர்கள் இருக்கிறார்கள் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் எம்டின்னு போட்டுக்கிட்டு போர்டு மாட்டியிருக்கான் அவனா மூணாவது வருஷம் எம்பிபிஎஸ் கோர்ட்டு வெளியே வந்துட்டான் இன்னும் சில பேர் வெறுமனை வந்து ஃபார்மக்யூட்டிக்கல் முடிச்சுட்டு ஒரு ஸ்டெத்தை மாட்டிக்கிட்டு எம்டி டிஜிஓன்னு போட்டுவிட்டான் இன்னும் சில பேர் டாக்டருக்கு கம்பவுண்டர் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அந்த அனுபவத்தை மூலதனமாக்கி பேருக்கு பின்னாலும் ஏழு டிகிரி போட்டுக்கிட்டான் இப்படி மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு போலி டாக்டர்கள் இருக்கிறார்கள் வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இதனால் சாகிறார்கள் அப்படின்னா ஒரு கேஸ் ரொம்ப போய் சிகிச்சைக்கு வருது ஏன் அதை முத்த விட்ட முதலே வர வேண்டியதானு நான் தகுந்த டாக்டர் போய் காம்சன் டாக்டர் அவரு இந்த மருந்து சாப்பிட சொன்னாரு எந்த மருந்து சாப்பிட சொன்னாரு இதை சாப்பிடவே கூடாது ஐயா இதை சாப்பிட்டா நோய் அதிகமாவது ஆகும் யாராவது இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே தெக்க நமக்கு அவ்வளவு கோளாறு இல்லை தென்னாட்டில் அவ்வளவு வெயில்னால செத்தவனும் கிடையாது பனினால செத்தவனும் கிடையாது இங்கே பகவான் மிதமாக கருணையாக இருக்கிறான் அதான் சொல்ற நோ சுஷ்கம் சூரியனுடைய உஷ்ணத்தினாலே வத்தி போயின நதிகள் என்ற அவல நிலை ஒரு நாளும் வந்ததில்லை விக்கசித்த கனக்காம்பூஜையா பிராஜிதம் தூ வித்தன மலர்ந்த கனகாம்பூஜம்னா கனகம்னா தங்கம் அதாவது தங்க தாமரைகள் ஆகாய கங்கையிலே அதிகம் இருக்குமா தங்க நிறத்திலே மலரும் அதனால தங்கத்தாமரைகள் வேறு நமக்கு தான் தங்கம்லாம் ரொம்ப அரிது தேவர்களுக்கு தங்கம்லாம் சர்வசாதாரணம் ராவணனுடைய தோட்டத்தில் தங்கத்தை பொடி பண்ணி தூளாக்கி மணல் மாதிரி போட்டிருந்தானா தங்கத்தை மிதிச்சு தான் நடக்கிறது ஊட ஊட டிசைன் முத்த பொடியாக்கி அதை வச்சு டிசைன் கோலம் போடுறீங்கல்ல பச்சை சிகப்பு மஞ்சள் அது மாதிரி நவரத்தனங்களை வச்சு டிசைன் போடுன்னா அசோக வண்ணத்திலேன்னு சொல்லி அங்கே தாமரைகள் தங்க வண்ணத்திலே பூத்து எப்படி மாயமான் மாரீசன் மாயமானாக மாறினான் அந்த மான் உடம்பு எப்படி இருந்ததா தங்க புலிகள் தங்க தோல் வெள்ளி நாக்கு அந்த மாதிரி தாமரை தங்க தாமரை தங்க தாமரை கனகாம் பூஜையா பிராஜிதம் அங்கு வந்து ஆகாச கங்கையிலும் தாமரைகள் காணப்படுகின்றன அடுத்து நந்தனம் நந்தனம்னு ஒரு தோட்டம் அது இந்திரனுடைய தோட்டத்துக்கு பேரு நந்தன்கிறது அங்கேயும் இந்த தாமரைகள் காணப்படுகின்றன இந்த தங்க தாமரைகளை எங்க சொல்லலாம் ஆகாச கங்கையில கரையோரமா இருக்கிறதாகவும் சொல்லிக்கலாம் நந்தனம் என்ற இந்த தோட்டத்திலே மலர்ந்தவையாகவும் சொல்லிக் கொள்ளலாம் அதனாலே கணக்காம்பூஜையா அப்படிங்கிறாரு தங்க தாமரைகளாலே நிரம்பி இருக்கிறது அதை வந்து நீங்க எப்படி விசாரிக்கணும்னு விகசித்த அங்க நிபாட்டிக்கிட்டு கணக்க நிபாட்டிக்கிட்டு அம்போஜயா அப்படி வரணும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு உச்சரிக்கிறது கஷ்டம் விக்கசித கணக்காம்பூஜயா அப்படிங்கிற போது நாக்கு கொஞ்சம் பெறலாம் தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு தொழிலாளி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இதில் பள்ளி இருக்கு அந்த லானாவும் இருக்கு பள்ளிக்கூட லானாவும் இருக்கு வாழைப்பட லானாவும் வருது தொழிலாளி அப்படி இந்த தொழிலாளிங்கிற வார்த்தையை உங்களால கரெக்ட் உச்சரிப்பா வேக வேகமா சொல்ல முடியுமான உச்சரிப்பு சிக்கலான ஒரு வார்த்தை விகசித கனகாம்போஜையா மலர்ந்த தங்க தாமரைகளாலே பிராஜிதம் பிராஜிதம்னா விளங்குகிறது எது விளங்குகிறது என்ற ஆகாச கங்கையும் சொல்லாம் நந்தனம் என்ற தோட்டத்தையும்போகியா பதி இந்த ப்ளீஷ்டா அப்படின்னா அழிதல் அழிந்து போறதுன்னு அர்த்தம் ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போறது எதுன்னா இந்த நந்தனம் என்ற தோட்டம் இந்திரனுடைய தோட்டத்துல வெறுமனே ஷவுக்கு கட்டையும் எட்டி மரத்தையும் வச்சிருக்க மாட்டான் அவன் அவன் ரொம்ப மென்மையான மலர்களை நறுமணம் வீசக்கூடிய இலைகள் உள்ள மரங்களை தான் வச்சிருக்கான் சில மரங்களில் பூக்கள் இருக்காது ஆனால் இலைகளே பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களில் பூ மாதிரி இருக்கும் அப்படி மரங்கள் நீங்கள் பேங்களூர் கபன் பார்க்கல பார்க்கலாம் லால்பாக்லையும் பார்க்கலாம் அது மாதிரி ரொம்ப ரேர் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் வச்சிருக்காங்க அதான் சொல்ற உபோக்யா உபபோக்யா அப்படின்னு சொன்னா அனுபவத்திற்கு உரியதாகவே இருக்கிறது தோட்டம் கருகி போயிருக்குமே பிறகு ஜல்லி ஜல்லி ஜில்ன்னு இருக்குதே அது என்ன தெய்வ கிருபைதான் ஒரு பக்கம் வெயில் அடிச்சாலும் ஒரு பக்கம் குழு இருக்கு மாதேஸ்வரர் ஒரு மகான் இருந்தாருங்க கர்நாடகாவில் மைசூர்ல கொள்ளைகால் ஒரு இடம் அந்த இடத்துல மாதேஸ்வரர் மலைன்னு ஒரு மலை அங்கேதான் இந்த மாதேஸ்வரர் என்ற மகான் தவம் செய்தாரா அவர் தவம் செய்கிற போது பத்து யானைகள் கூடி நின்று தம் துதிக்கையாலே அவருக்கு நிழல் கொடுக்குமா ஒரு தடவை அவர் திடீர்னு கண்மொழிச்சு பார்த்தா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தா யானைகள் எல்லாம் தம் துதிக்கைகளை ஒன்றோட ஒன்றை நெருக்கி வச்சு நம்ம சென்ட்ரிங் போடுற மாதிரி வரிசையா அவர் தலை மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்கு யானைகளுக்கு நம்ம மேலே எவ்வளோ இறக்கம் என்று சொல்லி அவற்ற அவற்றை ஆசீர்வாதம் பண்ணி அடுத்த ஜென்மங்களுக்கு நல்ல மனுஷன்மம் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணினார்ன்னு சொல்லுவாங்க ஒரு வேங்கை புலி டெய்லி அவர் தவறு செய்கிற இடத்துல வந்து வணங்கி அவர் பாதத்தை நக்கிட்டு போவார் இவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் மகான்கள் இருக்கிற இடத்துல கொடூரமான விலங்குகளும் நல்ல குணத்தை அடைக்கின்றன சொல்லுவார் அது மாதிரி இங்கே தெய்வ கணாட்சம் இருக்கிறதுனாலே சூரிய கிரணங்கள் பட்டாலும் அங்கே எங்கே இந்த நந்தனம் என்ற தோட்டத்திலே எந்த அழிவும் ஏற்படாமல் உபபோகியா போகத்துக்கு உரியதாகவே இருக்கிறது சுகபோகத்துக்குரியதாகவே இருக்கிறது அதாவது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பட்டு இருக்கு சொத்து இருக்கு முக்கியம் இல்லை எப்பவுமே எவ்வளவு உங்களால் அனுபவிக்க முடியுதுங்கிறது தான் ஓகே நூறு லட்டு இருக்கு ஆனா இவனுக்கு சக்கர அக்யூட்டா இருக்குதுன்னா அந்த லட்டுனால பிரயோஜனம் என்ன அதனால அனுபவிக்க முடியணும் அவருங்க சீப் தன்னுடைய உயிரினா அல்லாஹிடம் நான் பிரார்த்திப்பது என்னவென்றால் ஒருவனும் சக்கரவர்த்தி ஆகக்கூடாது என்னை போல் சக்கரவர்த்தி மாபெரும் துரதிருஷ்டசாலி நான் வாழ்க்கையில என்ன சுகத்தை கேண்டேன் துன்பத்தை தான் பார்த்தேன் அப்படின்ற நான் வாழ்க்கையில நல்லது யாருக்குமே செய்யலைங்கிறத ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த வாழ்க்கையிலே நான் சுகத்தை காணவில்லை அந்த ஆளு உயிரை எழுதி நான் ஓய்வு நேரத்திலே தொப்பிகள் தைத்தேன் குரானை கை எடுத்தேன் அவற்றை விற்று வந்த பணத்தை ஒரு பையில வைத்திருக்கிறேன் அந்த பணத்தை வச்சு என்ன நடக்க பண்ணுங்க இந்த பணம் கஜானா பணம் வேண்டாம் ஏண்டான்னா கஜானாவில் பணம் இல்லை எல்லா நம்பிக்கை துருவீர்கள் கஜானாவில் காலி பண்ணிவிட்டார்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்றான் பெரிய சக்கரவர்த்தியாருக்கும் என்ன பிரயோஜனம் போகத்தை அனுபவிச்சானா சுகத்தை அனுபவிச்சானா இல்லை சில பேர் என்ன கேட்குறாங்க மகலாய சாம்ராஜ்யம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவிலே கொடுங்கோராட்சி நடத்தியது அவர்களை பகவான் ஒண்ணுமே தண்டிக்கலையே அவங்க நல்லா இருந்தாங்க முகலாய சாம்ராஜ்யம் ஆயிரம் ஆண்டுகள் இந்தியாவிலே இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனா எந்த ராஜாவும் சந்தோஷமா இருக்கல ஒவ்வொரு தகப்பனும் அவன் மகனால் தான் கொல்லப்பட்டான் அவன் யாரையும் நம்பி சாப்பிட முடியல அவனுடைய மனைவிமார்களே துரோகிகளாக இருந்தார்கள் உறவினர்கள் மைத்துனர்கள் தான் அவங்களுக்கு விரோதிகள் அவுரங்கசீப ஒயில எழுதுறான் என்னைக்கு சிம்மாசனத்துல போய் உக்காந்தனோ அன்னைந்து வேதனையை தானே அனுபவித்தே என்ன இந்த மகாத்மா பண்ண காரியம் என்ன தெரியுமா அவங்க அப்பா ஷாஜஹான் தாஜ்மஹால கட்டினாரு கொண்டு போய் ஜெயில போட்டான் ஜெயில போட்டு உன் மனைவியின் கலரையை பார்த்துக்கிட்டு அழுதுட்டு கட்டற ராய் சொல்லி தாஜ்மஹாலுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடுக்கல ஷாஜஹானுக்கு ஒரு ஸ்டேஜ்ல தாகம் மிகுதினாலே ஷாஜஹான் தன் சிறுநீரையே தண்ணீராக குடித்தான் அப்பதான் அவன் சொல்றான் இந்துக்கள் இறந்து போன தந்தைமார்களுக்கு சிராத்தின் போது திருத்தம் கொடுக்கிறார்கள் நீயோ உயிரோடு இருக்கிற உன் தந்தை சிறுநீரை குடிக்கும்படி விட்டு இருக்கிறாய் உன்னை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அவட்டு சேர்த்தான் அதே மாதிரி வாழ்க்கையில சுகத்தையே பார்க்கல எல்லாம் பாதுஷாவும் கஷ்டம் பட்டான் யாருமே சந்தோஷமா இருக்கல பகவான் இப்படி தண்டித்தான் அவர்கள் ஆசைப்பட்ட பொன்பொருள் வந்து சேர்ந்தன அனுபவிக்க முடியவில்லை யார் மனசுலையும் நிம்மதி இல்லை யாரும் நிம்மதியா உறங்கவில்லை அவர்கள் உப்பு சூழப்பட்டார்கள் நம்பிக்கை துருவிகளாலே மோசம் பண்ணப்பட்டார்கள் யாரும் நிம்மதியா வாழலை இங்கே சொல்றாங்க சூரியனுக்கு அருகாமையிலே இருந்தும் கூட இந்திரனுடைய நந்தனம் என்ற தோட்டமானது உபபோகியா போகத்துக்குரியதாகவே இருக்கிறது பகவதி இருக்கிறது பிருஷதரம் நந்தனோத்தியான லக்ஷ்மி பிருஷதரம்னா மிகவும் மிகவும் போகமா இறகுதான் நீங்க நல்ல வெயில் அலைஞ்சிட்டு ஒரு சந்தனம் மர சோலையில போய் உட்காந்த எப்படி இருக்கும் குழு குழு குழுன்னு இருக்கும் வீட்டுல வந்து ஏசி ரூபா உட்காந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் லட்சுமி அழகு லட்சுமி என்பதுக்கு பல அர்த்தம் உண்டு தமிழ்ல திருவாங்க திரு அழகு செல்வம் சுகம் நிம்மதி வீடு கல்வி ஞானம் மோட்சம் எல்லாம் தான் விபீஷணன் ராவணன் உதச்சுதான் ராமணனுடைய உத தாங்காம விபீஷன் ஆகாசல பறந்து நேர தேடி நேரத்துல விபீஷணனை பத்தி சொல்லும் போது திருமகளுடைய கடாட்சம் பெற்ற விபீஷணன் ஏன் இப்ப தன் உதவ வாங்கியிருக்கான உதவ வாங்குறதுக்காக அவன் திருமகல் கடாட்சம் பெற்ற அயோக்கிய பய போடாண்டான் நல்ல வரை நாடி புறப்பட்டு விட்டான் தீய சகவாசம் இன்றோடு முடிந்தது என்கிற மகிழ்ச்சியிலே அவன் புறப்படுகிறான் திருமகள் கடாட்சம் இருந்தாலே ஒழிய இப்படி மனப்பான்மை வராது அதனால ஸ்ரீமான் விபீஷண இங்கே லக்ஷ்மிஹி என்ன ஸ்ரீ என்றால் நந்தன உத்தியான லக்ஷ்மிஹி இந்திரனுடைய நந்தனம் என்ற தோட்டமே ஒரு திருமகள் கடாட்சம் நிறைந்தது அங்கே உக்கார்ந்திருக்கிறவங்களுக்கு எல்லா சோகமும் போகும் எப்போதுமே நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் உக்காந்துக்கிட்டு செயற்கையான நீச்சல் குளத்துக்கு முன்னால் உக்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற டிகிரி காப்பியோ டீயோ குடிக்கிறத விட ஒரு இயற்கையான பூங்காவில் போய் உக்காந்து ஒரு நல்ல பழுத்தம் மாம்பழ திறக்கி சாப்பிடுங்க அந்த சுகம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இயற்கையின் சுகம் எப்பொழுதுமே அதிகம் ஜவஹர்லால் நேரு ஒரு விருந்தில் கலந்து கொண்டார் அந்த விருந்து வந்து பெரிய கனவான்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்டது வெள்ளைய காலத்தில் நடந்தது அப்போ எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் ஃபோருக்கு வச்சாங்க சாப்பிட தெரியாது மட்டும் நினைப்பான் அதனால பேருக்காவது கையில் எடுத்துட்டு தொண்டையில குத்துவீங்களோ நாக்கில் குத்துவீங்களோ எப்படியோ ஒரு செய்ய காமிச்சு தட்டில இருக்கிறத காலி பண்ணனும் அப்போ நேரு என்ன பண்ணாரு அத்தனை பேருக்கு முன்னாலையும் எடுத்து தள்ளி வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம ஸ்டைல் சும்மா பெசஞ்சி அடிக்க ஆரம்பிச்சேன் உடனே பக்கத்தில் இருக்கிற கனவான் சொன்னாரு பாபுஜி என்ன இப்படி பண்றீங்க வெள்ளகாரங்கள பத்தி என்ன நினைப்பான் பிடிச்ச நினைக்க மாட்டானா இவனுக்கு நாகர் எனக்கு தெரியும்டா நான் எட்டு வயசுலேருந்து லண்டன்ல படிச்ச பையன் என்கிட்ட அதெல்லாம் நீ சொல்லி கொடுக்குற அப்படின்னா இருக்கட்டும் இந்த தர்க்கம்லாம் இப்ப வேண்டாம் துறை உங்களே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அப்ப அவர் கையில சாப்பிடறதுங்கிறது காதலனும் காதலியும் தனிமையிலே நேரில் பேசிக்கொள்ளுவது போல ஸ்பூன் ஃபோர்க்கு வச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பாளரை குறுக்க வச்சுக்கிட்டு காதல் பண்ற மாதிரி அவன் ஹிந்திக்காரே இவன் தமிழ்காரன் இவனுக்கு ஹிந்தி தெரியாது அவளுக்கு தமிழ் தெரியாது அவள் கேட்பா தும் கே போல்தான் ஹே அப்படிமா உன்ன மொழிபெயர்ப்பாளர் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு அவர் கேட்குறாரு அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுப்பானே ஓ தும் கோ பகுத் பியார்கர்த்தா ஹே அப்படின்னு அவன் சொல்லுவான் அடுத்து அவன் கேட்பா ஹம் கஹன் ஜாயிங்க கல் பூச்சோ அப்படின்னா நாளைக்கு எங்கே போகலான்னு கேட்குறாருங்க அப்படின்னு கல் ஹம் தாஜ்மஹால் ஜாயிங்கே போலோ அப்படிமா இப்படி காதல் பண்ணிக்கிறத விலங்குமா காதல் பண்ணுற போது ரெண்டு பேருக்கு இடையில யாரும் இருக்கப்படாது மொழிபெயர்ப்பாளரை வச்சு காதல் பண்ணால் என்ன லட்சமா இருக்கும் அது மாதிரி தாண்டா ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது ஆண்டவன் நமக்கு நல்ல வகையாக அஞ்சு விரல் கொடுத்துருக்காடா அஞ்சு விரலும் வந்து ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருக்காங்க ஏண்டானா பல வகையில பயன்படுத்துறதுக்கு பிடிக்கிறதுக்கு பெசையிறதுக்கு திணிக்கிறதுக்கு அல்றதுக்கு கிள்றதுக்கு இப்படி இருக்கிற போது அதை பயன்படுத்தாம நம்ம ஸ்பூன் பயன்படுத்தலாம இயற்கையில் இன்பமே இன்பம் அப்படின்னு இப்போ வைத்தியத்தில் கூட இயற்கை வைத்தியம்னு ஒன்று சொல்றாங்க செயற்கையா மருந்து மாத்திரையை சாப்பிடாதீங்க இயற்கையா உணவுலேயே நீங்க குணப்படுத்திக்கிங்கோ அப்படின்னு அப்போ இந்த நந்தன உத்யான லட்சுமி இந்திரனுடைய நந்தனம் என்ற தோட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு போகம் என்ற திருமகள் எப்படி இருக்குதான் உபோக்யா பவதி ஒரு process அது உஷ்ணத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க தான் அப்படின்ற அடுத்து நோ சொல்றோங்கி ஸ்ருங்கான சிகரங்கள் துருதாணி அப்படின்னா உருகவில்லை நோ துருதாணி எது அமரகிரேகே அமரகிரின மெருமலை மேருமலைக்கு அமரகிரின்னு பேர் அமரனா தெய்வீகமான கிரினா மலை மேருமலையை சூரியன் சுத்தி வரான் பக்கத்துல தானே சுத்தி வரான் ஆனா அப்படி சுத்தி வர்றதுனால மெருமலையில் இருக்கிற தங்கம் உருகுதா உருகுலையே அதை நீங்க கவனிக்கணும் இந்த சிங்கம்புலிய பத்தி ஒரு சினிமா காமிச்சான் அதில் புதுசாக இருக்கிற சிங்க குட்டி மேலே ஆண் சிங்கம் தகப்பன் சிங்கம் இருக்குற அது போய் மிதிச்சு நிற்கிது அது மேலே படுக்குது எனக்கு பார்க்க போய் பக்குன்னு இருக்கா ஐயோ இந்த வெயிட்ட என்ன அந்த வெயிட்டா நான் சிங்கி போகுமேன்னு இது வந்து தனது அந்த குட்டியை மிதிக்கிற போது அந்த குட்டி ரொம்ப சந்தோஷமாக திருப்பி தகப்பனார கடிக்குது ஒன்றுக்கு ஒன்று கடிச்சு விளையாடுது இது மிதிச்சாதான் அதுக்கு சுகம் அது கடிச்சாதான் இதுக்கு சுகம் உக்ரம் குட்டிகளுக்கு வருத்தமாக இல்லை பிடிராந்து ஒவ்வொன்றும் குதிர ஓட்டுற மாதிரி பிடிறி மேல பிடிச்சி வாயால கவ் இழுக்குது அந்த ஆண் சிங்கம் சுகமாக காமிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப அஞ்சு ஆறு குட்டியும் சேர்ந்து கடிக்கிற போது தலையை ஒரு உழுப்பு இருக்கும் எல்லாம் போய் வெளியுலுது இப்படி கடிக்கிறதா இருந்தாலும் அதுல ஒரு சுகம் சூரியன் உஷ்ண கிரக கிரணங்களை காட்டினா கூட மேருமலையின் தங்கம் உருகவில்லை மாறாக என்னடா நடக்குது என்ன ஆகுது கால தௌத்தானின தங்கமயமான சிகரங்கள்னு அர்த்தம் மேருமலைக்கு தங்கமயமான சிகரங்கள் இருக்கின்றன அந்த தங்கமயமான சிகரங்கள் தௌதா தௌத்தான பிரகாசிக்கின்றன இந்த முதல்ல வர்ற தௌதாணிங்கிறது குறிக்கும் ரெண்டாவது வர்ற தௌதா அப்படிங்கிறது பிரகாசிக்கிறது அர்த்தம் தடவை புதுக்கோட்டை சமஸ்தானத்துல ஒரு ஆஸ்தான வித்வான் இருந்தார் தமிழ் புலவர் பரோபகாரி இறக்கப்பட்டவர் அவர்கிட்ட ஒரு ஏழை விவசாயி வந்தான் வந்து மந்திரியை காலத்தட்டு கும்பிட்டு ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யணும் நான் உங்க சமஸ்தானத்தை சேர்ந்தவன் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன பார்ப்பணும்னா மகாராஜா கிட்டே சொல்லி என் ஏழ்மையை எடுத்து சொல்லி எனக்கு ஒரு ஆடு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னா அப்போ அவர் ஒரு ஆடு ஒரு மூட்டை அரிசி ரெண்டு வேணுமா சரி நீ சொன்ன இந்த ரெண்டில் ஒன்று நடக்கும் ஒன்று நடக்காது அப்படின்னா உடனே இவன் பதறி போய் ஐயா ஐயா அப்படின்னா சொல்லக்கூடாதுயா நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன் ஐயா ரெண்டும் வாங்கி கொடுங்க ஐயா நான் வந்து கிராமம் கேட்கல தங்கம் கேட்கல நான் கேட்கறது ஒரு ஆடு ஒரு மூட்டை அரிசிதான் யா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரான் ஏண்ட அவசரப்படுற இப்ப நான் என்ன சொன்னேன் ரெண்டுல ஒன்று நடக்கும் ஒன்னும் நடக்காது ஆடு நடக்கும் இட் கேன் வாக் அரிசி நடக்குமா அங்கேயாவது அரிசி மூட்டையிலே தான் கிடக்கும் இட் கேன் வாக் அதே நான் சொன்னேன் ஒன்னு நடக்கும் ஒன்னும் நடக்காது இல்லை ரெண்டும் வாங்கி தரேன் அப்படின்னு இப்ப நடக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதமா அர்த்தம் உண்டு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னாலும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் சினிமாவில் பாடுற மாதிரி ஹேப்பனிங் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது நடக்குங்கிறதுக்கு வாக்கிங்னு ஒரு அர்த்தம் இருக்கு டெய்லி நடக்கணும் அப்படிங்கிறதையா அந்த அர்த்தமும் இருக்குது சொல்லு ஒண்ணுதான் பொருள் வேற அது மாதிரி இங்கே தௌத்தா அப்படிங்கிற சொல்லுக்கு கால தௌதாணிங்கிற தங்கமயமான சிகரங்கள் என்றும் தௌதா என்று வரும்போது பிரகாசிக்கின்றன என்றும் அர்த்தம் அது எப்படியா துருதம் அப்படிங்கிற துருதம் அப்படின்னா விரைவில் துரிதமாய் செயல்படுக அப்படின்ற துரித வண்டி கோயம்புத்தூர் துரித வண்டி அப்படிங்கிற துரிதம்னா பாஸ்ட் அந்த பாஸ்டுக்கு துரிதம் என்று சொல்லுவது சீக்கிரமா நடக்குது பகவானுடைய விஷயத்திலே எல்லாமே தான் நடக்குது நாம துன்பம் பொறுக்காமல் அது மெல்ல நடக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் விரைவில் நடக்கிறது கவிஞர் கண்ணதாசனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆளுக்கு வந்து கவிதை ரொம்ப துரிதமாக வரும் ஒரு டாபிக் சொன்னால் உடனே பாடுவார் ஆனால் இந்த கண்ணதாசன் பதினஞ்சு நாள் ஒரு பாட்டு எழுத முடியாமல் தடுமாறின கதை ஒன்று உண்டு அது என்ன அப்படின்னா ஆதிபராசக்தின்னு ஒரு சினிமா எடுத்தாங்க அம்பாளை வச்சு அந்த படத்தில் அபிராமப்பட்டரை கட்டி தொங்க ஓட்டான் ராஜா என்னடா அம்மாவாசை இன்னைக்கு பௌர்ணமி சொல்லிவிட்டார் எங்கடா நிலானு கேக்குறாரு உன்னை இப்போ சாவடிக்கு போகிறான் ராஜா அப்போ இந்த அபிராம பட்டர் என்ன பண்ணுறா அம்மாவை பார்த்து பாரு நிலை வர சொல்லுன்றார் இந்த கட்டத்தில் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு பாட்டு எழுதியா அப்படின்னு சொன்னது யார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டேரக்டர் இந்த பாட்டு அந்த படத்துக்கே ஜீவன் அதனால நீ எழுதுற பாட்டுனால உனக்கு நல்ல பேர் வரணும் எனக்கும் படம் நல்லா ஓடணும் தமிழ்நாடு முழுக்க இதை பிரபலம் அடையணும் அப்படி ஒரு பாட்டு எழுதின்றார் இவரது ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல சொல்ல கனதாசனுக்கு பாட்டே வரல லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்தாச்சு அவருக்கு வேண்டியது குட்டி கிடி எல்லாம் கொடுத்தாச்சு பாட்டு வரல டெய்லி இவர் கே எஸ் கோபக்ஷன் வந்துட்டு போறாரு என்னப்பா எத்தனை வரி எழுதியிருக்கிறா எத்தனை வரையும் ஒரு வரையும் எழுதலப்பா ஒரு வரையும் எழுதலை பதினஞ்சு நாளாக ஒரு பாட்டும் வரல என்ன நீங்கள் விளையாடுறியா நிஜமாக போய் சொல்றியா பொய் சொல்கிறியா தூங்குறியா பாட்டு எழுதுறியா என்னப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னு என்னமோ தெரியல எனக்கு பாட்டு எழுத வரலை அப்போ கேஎஸ்சி சொன்னாராம் கொஞ்ச காலம் நீ தீக்காவில் சேர்ந்து கடவுள் இல்லையே கடவுள் இல்லேன்னு சொன்னி இல்லை அதுதான் ஆண்டவன் தண்டிக்கிறான் சாமி பாட்டு உனக்கு வராமல் அந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு யோசனை பண்ணப்பா அப்படின்னா உடனே கர கரக்காரன்னு கண்ணீர் விட்டு அழுதாராம் இப்படியாகும் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி வந்து தண்ணீரானது மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு போவது இருக்கையோ அது போல நான் பேனா விட தான் பாட்டு வந்துரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கும் ஆண்டவன் பிரேக் போட்டான் அப்படின்னு அவ அழுதறான் அழுகிறத பார்த்துட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ண ஆச்சரியமா போச்சான் அப்ப அவர் சொன்ன பாரதியார் பாட்டு பாடுகிறான் சொல்லடி சிவசக்தி சுடர் மிகு அறிவுடன் என்னை படைத்து விட்டு அந்த பாணியில் எழுத அப்படின்னு உடனே வந்துருச்சு பாட்டு சொல்லை அப்படி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சா ரெண்டாவது ஒரு எழுதுற போது பாட்டு ரொம்ப வேகமா வருது வயிறு காலியா இருக்கு கொஞ்சம் டிஃபன் வாங்கிட்டு சொல்லுங்க சரி பான டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணாரு டிஃபன் வர்றதுக்குள்ள பதினஞ்சு பாட்டம் எழுதிட்டார் அந்த படத்துக்குரிய பதினஞ்சு பாட்டம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல எழுதி பண்ணிச்சார் அப்பதான் கண்ணதாசன் சொன்னாரு எப்பேற்பட்ட திறமையா இருந்தாலும் ஆண்டவன் நினைச்சிட்டான் அடிச்சிட்டானா அடிச்சதுதான் இது ஓபன் ஆகாது அவங்கள்ட நான் மன்னிப்பு கேட்டு அழுத பிறகுதான் அந்த கவிதை ஊற்று மறுபடியும் பெருக்கெடுத்தது அதையும் ஒரு கவிஞன் அல்லாதவன்னு எனக்கு எடுத்து கொடுத்த பிறகுதான் வந்தது அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கேன் அப்ப வேகம்ங்கிறது சும்மா வந்துருமா பேச்சோ பாட்டோ எழுத்தோ ஓவியமோ எதுவானாலும் அதுக்கும் பகவானுடைய அருள் வேண்டியிருக்கு இல்லையா இங்க சொல்ற இந்த சூரிய நாராயணனுடைய வேகம்தான் அந்த எல்லா கிரகங்களுடைய நிலைப்பாட்டினையும் உறுதிப்படுத்துகிறது காலை பத்து மணிக்கு சூரியன் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் அவன் பாட்டுக்கு வேற வேலை பார்த்துட்டு டிலேடாக இருந்தான்னா எவ்வளவோ காரியங்கள் கெட்டு போயிடும் நவ இயக்கமே சூரியன் என்ற ஒரு கிரகத்தை பொறுத்து தான் இருக்கிறது சூரியன் டிலே பண்ணினான்னா என்ன ஆகும் ஒன்பது கிரகங்களுடைய இயக்கமும் கெட்டு போயிடும் அதனால இவன் தான் லீடர் செட்டாம்பிள்ள மானிட்டர் இவன் ஒழுங்காக செயல்பட்டால் மற்ற கிரகங்கள் செயல்படும் நெருமலையை சுற்றி அவன் காலில் வெந்நிலை ஊற்றின மாதிரி டாக்டர் சொல்லுவாரு தினம் நடக்கணும்ங்க ஒரு கிலோமீட்டராவது நடக்கணும் அப்பதான் வெயிட்டு இறங்கும் அப்படின்னு அப்ப சொல்லுவாரு நடக்கிற போது எப்படி நடக்கணும் தெரியுமா பத்து அஞ்சுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் புறப்படுது பத்து மணிக்கு தான் வீட்டு விட்டு புறப்படுறீங்கன்னா அந்த ரயில பிடிக்கணும்னு எவ்வளவு அவசரமா நடப்பீங்க அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து மெல்ல நடப்பாங்க வாக்கிங் போறேன்னு சொல்லி மனா மகளே மறுமகளே வா வா அது வாடு மெல்ல போயிட்டு இருந்த மாதிரி அது நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான் பிரயோஜனம் இல்லிங் வெளியில வேகமா சுத்தான் உலகத்திலே இயக்கம் எல்லாம் கணக்கா ஒழுங்கா நடக்குதே நாம தூங்கிட்டா கூட காலத்தின் இயக்கம் நிற்பதில்லை நடக்க வேண்டிய சம்பவங்கள் ஒழுங்கா நடக்குது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே சமுதாயம் இப்படி இருந்ததா இல்ல எவ்வளவு மாற்றங்கள் ஆகி போச்சு கலைத்துறையில எவ்வளவு மாற்றம் ஒரு பட்டணத்தின் அமைப்புல எவ்வளவு மாற்றம் ஜனத்தொகையில எவ்வளவு மாற்றம் மக்கள் மனப்பான்மையில எவ்வளவு மாற்றம் நாகரிகத்திலே எவ்வளவு மாற்றம் விஞ்ஞானத்திலே எவ்வளவு மாற்றம் கல்வியில எவ்வளவு மாற்றம் முப்பது வருஷத்துக்குள்ள எப்படி நடந்து போச்சேன்னா இது ஒரு நாள்ல நடந்ததா இல்லையே முப்பது ஆண்டு காலமும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மாற்றம் பிரதிக்ஷணமும் பரிணாமம் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் எல்லாம் மாறிட்டு இருக்கேன் மாறுது மனிதர்களுடைய மனப்பான்மை மாறுது எல்லாமே மாறுது அதான் சொன்னார் திருதம் அமரகிரேகே கால தௌத்தானி தௌத்தானி தௌத்தானின பிரகாசிக்கின்றன இந்த தௌத்தானிங்கிறதும் யுத்தம் சேர்ந்து தௌதானி வந்திருக்கு கூட்டு அத யுத்தம்னு பிரிக்கணும் யுத்தம்னா அதாவது ஒளி இந்த ஒளி பிரைட்டா இருக்கு பிரகாசமா இருக்கு அது யாரையும் சுடுவதில்லை இப்போ டியூப்ளைட் பார்த்தீங்கன்னா வெள்ள பிரகாசமா இருக்கு ஆனால் அது நம்ம மேல படும்போது உஷ்ணமா இருக்கா இல்லை அது போல அது பிரைட்டா இருக்கு அப்படிங்கிறார் அதாவது இந்த ஒளியானது மனிதனை செயல்படுத்த தூண்டுகிறது ஒளி போன பிறகு உடல் உறுப்புகள் ஒழுங்கு தொடங்கிவிடுகின்றன இரவு ஓய்வுக்கு ஏற்பட்டது பகல் உழைப்புக்கு ஏற்பட்டது அப்படிங்க ஆனா இப்போ தீவிரமான உழைப்பிலும் முயற்சியிலும் ஈடுபட்டவர்கள் இரவையும் பொருட்படுத்த மாட்டாங்க மெய் வருத்தம் பாரார் கண் துஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு குமரகருப்பர் எழுதியிருக்கிறார் ஒரு காரியத்தை கருமமே கண்ணாயினார் என்ன பண்ணுவாங்களா ராத்திரி தூங்க மாட்டாங்க பகல்லையும் சாப்பிட மாட்டாங்க கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிறார் இந்த ஆல்டஸ் ஹக்ஸிலின்னு ஒரு எழுத்தாளர் பிரபலமான எழுத்தாளர் அறிஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆல்டஸ் ஹக்ஸிலி முதுமை பிராயத்திலே கொஞ்சம் கண் பார்வை மங்கியதான் அப்படி மங்கிய போது கண்ணாடி அணிந்து கொண்டு படிக்கலாம் என்று இருந்தபோதே அவர் என்ன பண்ண பிரெய்லி மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு அது என்னன்னா எழுத்துக்களை கைகளால் விரல்களால் தடவி பார்த்து படித்தார் அதை கற்றுக்கிட்டார் அப்போ ஒருத்தர் கேடா நான் கண் இருக்கிற போதே நீங்கள் இருக்கிற குருட மாதிரி தடவி படிக்கிறத கற்றுக்கிட்டிங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னேன் அதனுடைய நன்மை உங்களுக்கு தெரியாது பகலில் பூரா நான் வந்து வெளிச்சத்தில் படிக்கிறேன் ராத்திரி படுத்துக்கிட்டு போர்வையை போற்றிக்கிட்டு இருட்டில் போர்வைக்கு அடியில் இந்த பிரெய்லி புக்கை வச்சுக்கிட்டு தடவி தடவி தடவி பார்த்து படிக்கிறேன் ஏன்னா நான் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணு நாங்கள் தூங்கணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிடுறேன் ஆனால் நான் இருட்டிலேயே தடவி தடவி படிக்கிறேன் பகல்ல மூணு மணி நேரம் படிக்கிறேன் ராத்திரி மூணு மணி நேரம் படிக்கிற அப்படி அது மாதிரி கண் துஞ்சார் கருமமே கண்ணாகினார் இரவு தூக்கத்தையும் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக மனித வாழ்க்கை எப்படி ஏற்பட்டது பகல் ஒழிப்புக்கும் இரவு ஓய்வுக்கும் என்று ஏற்பட்டது தேஜஸ் ஒளி தியூ மார்க்கே ஆகாசம் மார்க்கம் தான் ஆகாசத்தின் பாதையிலே இந்த ஆகாசத்தின் பாதை இருக்க இப்போ நாம் எப்படி இங்கேருந்து திண்டிவனத்துக்கு போகிற வரைக்கும் கரெக்டாக அதை ரோடை மேப் பண்ணி வச்சு இத்தனை மயிலுக்கு ஒரு தடவை பெட்ரோல் பங்கு இத்தனை மயிலுக்கு ஒரு தடவை சிக்னல் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தன்னுடைய படைப்பிலே ஆகாசம் பூவரம் வச்சிருக்கான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பொட்டவெளி வெட்ட வெளி ஆகாசங்க ஒன்றும் இல்லைன்னு அங்கே இங்கிருந்து இவ்வளவு மயில் ஆக்சிஜன் இங்கே இருந்து இவ்வளவு மயில் நைட்ரஜன் இங்கே இருந்து இவ்வளோ தூரம் வேக்குமம் இங்கேருந்து இவ்வளவு தூரம் ஆக்கிரஜன சக்தின்னு ஒரு கணக்கில் வச்சிருக்கிறான் அதில் நீங்கள் எதை கழிச்சாலும் இந்த கம்ப்ளீட் காஸ்மாஸ் டிஸ்டர்ப் அந்த காலத்தில் பல் சக்கர ஒரு கிடையாரம் பார்த்துருக்கீங்களா சாவி கொடுத்த ஓட கடிகாரம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட பல் இருக்கும் அதில் எந்த பல் சக்கரத்தை நீங்கள் டிஸ்டர்ப் எல்லாமே பாதிக்கப்படும் ஒன்று சார்ந்து இருக்கிறது அது மாதிரி இருக்குதான் அதில் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகபட்சமான முக்கியமான தனிம பொருள் என்னடான்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் பூமியில நிறைய இருக்கு பூமியை சுத்தி போர்வ மாதிரி பகவான் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கு ஆக்சிஜன் அவ்வளவு தேவைன்னு அவ்வளவு சப்ளை பண்ணியிருக்கிறான் மற்ற கிரகங்கள்ல அது வைக்கல அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு தானே வச்சிருக்கான் அதுபோல ஜிவ் என்பது ஆகாச மார்க்கம் என்ற அர்த்தம் அதுல எந்த நட்சத்திரம் எங்க இருக்கும் என்னைக்கு எங்க இருக்கும் என்னைக்கு மாறும் எந்த கிரகத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப கணக்காக அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் என்று வானசாஸ்திரிகள் சொல்கிறார்கள் சூரிய சித்தாந்தம் என்று ஒரு புத்தகம் வடமொழியிலே பாஸ்கராச்சாரியர் எழுதினர் அதை படிச்சு பார்த்துட்டு மேல் இருக்கிற வானவெளி ஆய்வாளர்கள் அயர்ந்து ஆச்சரியப்படுகிறார்கள் டெலிஸ்கோப்பே இல்லாமல் தெரியுமோ என்னமோ வெண்வெளிக்கு அமெரிக்காவிலிருந்து ராக்கெட் அனுப்புற காலத்துல வருஷா வருஷம் ஏப்ரல் மாசம் பனிரெண்டாம் தேதி இந்தியாவிலிருந்து பஞ்சாங்கத்தை வரவழைக்கிறார்கள் சித்திர வருஷம் இந்த வருஷம் பஞ்சாங்க வேணும் எத்தனை ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் காப்பி வரவழைக்கிறார்கள் எதுக்கடாமல் நாங்கள் டெலிஸ்கோப் மூலமாக கணக்கு போட்டு யுரேனிஸ் இங்கே இருக்கும் நெப்டிவன் இங்கே இருக்கும் எர்த்தங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிற கணக்கில் கடிகாரங்களுடைய வேறுபாட்டினாலே சில சமயத்தில் கொஞ்சம் மாறிடுது டிகிரி ஆனால் அந்த பஞ்சாங்க கணக்கை பார்த்தா மாறுறதே இல்லை நான் அல்டிமேட் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் பஞ்சாங்கத்தை தான் வச்சுருக்கிறோம் நாங்கள் எல்லாம் கணக்கு போட்டுட்டு ராக்கெட்டை அனுப்புறதுக்கு முன்னால கடைசியா கொண்டையங்கார் பஞ்சாங்கத்தை பார்த்து இது ஓகேன்னு சொன்னா தான் நாங்கள் ராக்கெட்டை அனுப்புகிறோன்ற கடைசியில் நம்ம ஆள் சொல்கிறான் இவங்க இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் ஒன்றுக்கு ரெண்டுக்கும் போயிட்டு இருக்கானுங்க அவன் மூணுக்கே போயிட்டு வந்துட்டான் பழம் பஞ்சாங்கம் அப்படின் இந்த பழம் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் அவன் மூணுக்கு போறான் இந்த ஒன்றுக்கு ரெண்டுக்கு போன அப்புறம் எழுதுகிற பஞ்சாங்கம் தானே அது இந்த பஞ்சாங்கத்தை அவர்கள் ஞான திருஷ்டியிலே கண்டிருக்கிறார்கள் இந்த ஊன திருஷ்டியிலே அவர்கள் டெலிஸ்கோப் மூலமாக பார்த்து நிர்மாணம் பண்ணின பல புள்ளி கணக்குகள் வேறுபடுகின்றன அதை தான் இங்கே சொல்கிறேன் பாஸ்கராச்சாரியாருடைய சூரிய சித்தாந்தம் பகவானுடைய சித்தம் இருக்குமான ஒரு நான் ஆச்சரியகரமான புள்ளி விவரங்கள் அதில் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலம் எப்படி மேஷ ராசின்னு சொல்கிறோம் மேஷம்னு சொல்லி ஆடு படம் போடுறான் ஏன் ஆடு படம் போடுறான் ரிஷபம்னு சொல்லி மாடு படம் போடுறான் ஏன் படம் போடுறான் அதற்கெல்லாம் அழகாக விளக்கம் கொடுத்துருக்கிறார் இந்த நேரத்திலே இந்த இடத்துல இருந்து இந்த நட்சத்திர கூட்டத்தை பார்த்தா ஆடு மாதிரி தெரியும் மாடு மாதிரி தெரியும் நிதுனும் ஒரு ஜோடி இருக்கிற மாதிரி தெரியும் நண்டு மாதிரி தெரியும் அந்த மாதிரி தெரியும் மாதிரி தெரியும்னு சொல்றாங்களே அது சும்மா வந்து போலி இல்லை இப்ப சில மணிக்கு வானத்துல போற வெண்மேகத்தை பார்த்தா இவங்க கண்ணுக்கு அது புலி பாயிற மாதிரி இருக்கும் அவங்க கண்ணுக்கு கரடி நடக்கிற மாதிரி தெரியும் இன்னொருத்தங்கண்ணுக்கு மாமியார் மாதிரி தெரியும் இன்னொருத்தன் கண்ணுக்கு பொன்னாடி மாதிரி தெரியும் இது அவம பார்வையை பொறுத்தது ஆனால் ஆடு மாதிரி தெரியும் ரிஷபம் மாதிரி தெரியும்னா எல்லார் கண்ணுக்கும் அதே மாதிரி தான் தெரியும் அப்படி வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் அதை ரொம்ப அழகாக சொல்றாங்க சூரிய சித்தாந்தத்தில் ராசி பிரிவுகள் நட்சத்திரங்கள் ஏன் பிரிக்கப்பட்டன ஏன் இருபத்தி நட்சத்திரம் ஒய் நாட் ஏன் முப்பது வைக்க கூடாது ஏன் முப்பத்தி ரெண்டு வைக்க கூடாது ஏன் ரெண்டு ராசி வைக்க வைக்கா எத்தனை மூலதானா தெய்வங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேரை எழுதி நடிஞ்சாங்களே முடிந்து கும்பிட வேண்டியதுதான் அவங்க படம் கிடைக்கல இப்ப அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தவர்கள் அதாவது ஜூ மார்க்கம் ஆகாச மார்க்கத்திலே மிருதயின் மெல்லினப்படுத்தி தருகிறார் மிருதுன்னு ஒரு வாழ்த்த சொல்றோம் இல்லைங்களா அதான் மிருதயின்னு வந்திருக்கு அதாவது உகிரமா இல்லாம மெல்லினப்படுத்துகிறார் இப்ப சினிமா இசையமைப்பாளர்கள் கர்நாடக சங்கீதத்தை தான் மெல்லினப்படுத்தி தருகிறார்கள் கர்நாடக சங்கீதத்தை ஒரிஜினலா பாடினா சா சா சா ரி கா மாமான்னு ஒருத்தரும் உக்கார மாட்டான் நல்ல பாட்டு போடுற போதே எந்திரிச்சு வெளியே போய் தம்படிக்க போகிறாங்க உங்களுக்கு கர்நாடகேசியை சமீ சினிமாவில் கொடுத்தா ஒத்தனமாக மாட்டான் அதனால நல்ல கர்நாடக சங்கீதத்தை மெல்லினப்படுத்தி திரைசையாக மெல்லிசைப்படுத்துகிறார்கள் அப்புறம் சொல்கிறாங்க இது வந்து இந்த தான் இது சாருகேசிங்கிற ராகத்தில் இது அமைஞ்சிருக்கு இது மோகன ராகத்தில் இது அமைஞ்சிருக்குன்னு பிறகு பாடி காட்டுறாங்க அது மாதிரி சூரியன் தன்னுடைய உஷ்ணத்தை மெல்லினப்படுத்துகிறார் எப்படின்னா எவ்வளவு உஷ்ணத்தை இவங்க தாங்குவாங்களோ அவ்வளோ உஷ்ணத்தை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க விண்வெளி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க பூமியில இறங்குனா தர கெட்டியா இருக்கு சந்திரன்ல இறங்குனா தர கெட்டியா இருக்கு செவ்வாயில இறங்கினா தர கெட்டியா இருக்கு ஆனா சூரியன்ல இறங்கினா தர கெட்டியா இருக்காது தரையே இல்லை அது வெறுமனே வாயு மண்டலம் தான் சூரியன் என்ற கிரகம் முழுக்க ஹாட் கேஸ் உஷ்ணமான ஒரு கேஸ் அது வெறும் வாயு தான் அப்ப வெறும் வாயுவிலிருந்து உங்களுக்கு இவ்வளவு உஷ்ணம் கிரியேட் ஆகுது சூரியனுடைய மேற்பரப்பிலிருந்து கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் யாரும் கிட்டே போக முடியாதுன்றான் இப்ப செவ்வாய் மண்டலத்தை ஸ்புட்னிக் அனுப்பி போட்டோ பிடிச்சிட்டான் இது பள்ளத்தாக சூரியனை யாராலையும் முடியாது நாம கிட்ட போனா சூரியன் நம்மள போட்டோ பிடிச்சிடுவான் ஒரு ஏரியா நம்ம இல்லாமலே போயிடுவோம் அப்படின்றான் அந்த வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும் ஆனா அவ்வளவு உஷ்ணக்கதிரிகளை வெளியிடக்கூடிய சூரியன் பூமிக்கு அனுப்பக்கூடிய கதிர்களுடைய அளவு எவ்வளவு விடாங்க இவ்வளவு தான் தாங்கும் அப்படிங்கிற அளவு தான் இப்போ இன்குபேட்டர்ன்னு ஒன்று சொல்லுவாங்க தாய்கோழி இல்லாமல் முட்டைகளை வச்சு அடகாத்து குஞ்சுகளை பொறிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் இன்குபேட்டர்னு சொல்வது அதில் மொத்தமாக நூறு கோழி முட்டை இரநூறு கோழி முட்டையை வச்சு ஆன் பண்ணிவிட்டா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இத்தனை டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் இருபத்தொரு நாள் கழித்து குஞ்சு வரும் அப்படின்னு அது மாதிரி சூரியன் இன்குபேட் பண்ணுறான் அப்படிங்க மனிதர்கள் மேலுள்ள கருணையினாலே இவ்வளவுக்கு மேலே உஷ்ணம் போகக்கூடாது என்று வைத்திருக்கிறான் ஒரு லென்ஸ் வச்சு கதிர்களை குவிய வச்சு ஒரு பேப்பர் மேல விழ வச்சிங்கன்னா அந்த கண் ஹீட் என்ன பண்ணுது அந்த பேப்பர் அப்படி எரிச்சிருது இல்லையா ஆர்கிமெடிஸ் காலத்துல திடீர்னு அந்த ஆர்கிமெடிஸ் நாட்டு மனனை எதிர்த்து ஒரு கப்பல் படை வந்து விட்டது திடீரென்று நூற்று கணக்கிலே கப்பல் படை வந்து விட்டது இந்த காலம் டெலிகம்யூனிகேஷன் நெருங்கி வர்ற வரைக்கும் கப்பல் படை வருதுங்கிறதீரென்று இப்ப அந்த படையினருடைய தாக்குதலை சமாளிப்பதற்கு இவங்க நாட்டுல படையினர் தயாராகிறதுக்குள்ளே அவன் உள்ள வந்துடுவான் நாட்டுக்குள்ளேன்னு பயம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப ஆர்கிமெடிஸ் காலில் விழுந்தான் மன்னன் நீ விஞ்ஞானி மெய்ஞானி எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா என்ன மாதிரி பண்ணி காப்பாது இந்த கப்பல் அப்படி எபோட்டன் ஆகணும் இல்ல இந்த கப்பல் அப்படி தண்ணிக்குள்ள முழுகணும் இல்ல கப்பல் அத்துமானத்தில் பறக்கணும் என்ன பண்ணு அப்படின்னா அப்ப ரொரு வீட்டில் இருக்கிற முகம்பார்க்கும் கண்ணாடியும் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஊரில் இருந்த அத்தனை பேருடைய முகம்பார்க்கும் கண்ணாடிகளும் தரவழைக்கப்பட்டன அத்தனை முகம் பார்க்கும் ஒரு வளைந்த குவிலன்ஸ் போலே ஒரு மூங்கி தப்பையில வச்சு கட்டினார் நூற்றுக்கணக்கான கண்ணாடிகளையும் ஒரு மூங்கிலாலே ஒரு பெரிய வட்டம் செய்து அந்த வட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணினா அது கான்கேவ் மிரர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்து அதை இங்கே சூரியனுடைய வெயில் அது மேலே படும்படி பண்ணி இதில் பிரதிபலித்து அந்த கதிர்களெல்லாம் அப்படியே குவிஞ்சு அந்த கப்பலில் போய் விடும்படி பண்ணினாராம் ஒவ்வொரு கப்பல் மேலேயும் அந்த ஒளி பட்ட உடனே பட்ட மறுவினாடிய கப்பல் தீப்பற்று எறிந்தது நூற்றுக்கணக்கான கப்பல்களும் கடலிலேயே எரிந்து சாம்பலாயினா வெறும் இதற்கு எங்க கிடைச்சது இதே சூரியன் கொடுத்த வெயில வச்சுதான் அவர் அந்த காரியம் பண்ணின இந்த உஷ்ணத்தை ஒருநிலைப்படுத்துகிற போது பண்ற போது அந்த உஷ்ணமானது நூற்று கணக்கான கப்பல்களை அதில் இருந்த மனிதர்களோடு சேர்த்து பொசுக்கி விட்டது ஆனால் அந்த உஷ்ணத்தை சூரியன் என்ன பண்ணுறாங்க நமக்கு கன்வர்ஜென்ட்டாக கொடுக்காமல் டிஸ்ட்ரிபியூட்டடாக கொடுக்குறான் பரப்பி கொடுக்குறான் இப்போ சினிமாவில் காதலர்கள் பாட்டு பாடுறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலேனா காதலர்கள் பாடும்போது எங்கே இருந்தாலும் மழை வரும் மழையில் பாடினா தான் உங்களுக்கு காதல் வரும் அதனால் ஈரத்தில் நினச்சிக்கிட்டே காதல் ரொய் பாடுறதுன்னு ஒரு சீன் எல்லா சினிமாவிலேயும் அந்த காதத்தில் இருந்தது அது ராஜாராணி சினிமாவாக இருந்தாலும் திடீர்னு மழை கொட்டும் இந்த மலைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோட்டத்திலே தண்ணீர் தெளிப்பாங்கள் இல்லை பூவாளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூவாளியில் நிறைய நிறையா கதகதப்பாக வெந்நீரை நிரப்பி ஒரு பத்து லைட் வாயை மேலே உட்கார வச்சிருவான் ரெடி மழை பெய்யட்டும் அப்படின்னு அத்தனை பேர் கவுத்துவாங்கிறது பார்த்தீங்கன்னா மழை பொழியும் இவங்க ஜாலியாக அந்த ஹாட் வாட்டரில் அப்படி குளிச்சுக்கிட்டே அவர் ஆடுவாங்க பாடுவாங்க அதில் விட என்ன விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த தண்ணீர் ஒருமுகமாய் வந்து விழுந்தால் என்ன ஆகும் குற்றாலத்தில் போய் குளிச்சுருக்கீங்களா அதில் டேஞ்சர் அருவின்னு ஒரு அருவி இருக்குது சாதாரண சிற்றருவின்னு ஒரு இருக்குது தண்ணி லைட்டாக வந்தால் தான் உங்களுக்கு ஆனந்தம் நீங்கள் வலுவாக தண்ணி வர இடத்துல போய் நின்னீங்கன்னாக்கும் ஒன்று தலைக்கு மேலே இருக்கிறது பிறம் பிச்சுட்டு போயிடும் அது தலையே பிச்சுட்டு போனாலும் போயிடும் அப்போ அந்த தண்ணீரை கூட வருண பகவான் அனுப்புற போது பிரித்து பிரிச்சு தான் அனுப்புகிறான் இது பூத்தெறிக்கிற பூவாளியிலிருந்து விழக்கூடிய மழை நீராக கொட்டுகிறான் மனிதர்கள் மேலே உள்ள இறக்கத்தில் அந்த தண்ணீரை போற ஒருமுகப்படுத்தி நீங்கள் அருவி மாறி விட்டீங்கன்னா அது விழுகிற இடத்துல மண்ணு குளிப்பறிச்சிடும் அது மாதிரி தான் சூரியன் என்ன பண்றான் தன்னுடைய கதிர்வீச்சை அவ்வளவு உஷ்ணம் தன்னிடம் இருந்தால்கூட அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈக்குவலா எல்லா இடத்துலயும் போய் பரவிப்படும்படி பண்ணுகிறான் அதை நாம அந்த சொல்லி ஒரு லென்ஸ் வச்சு பேப்பரை எரிச்சு காட்டுறோம் அழகா செஞ்சு காட்டுவான் அதே நெருப்பு நம்ம மேல தோல்லை படும் எரிக்கலையே அது ஏன் அந்த உஷ்ணமானது பரவி விழுகிறது ஏன் விழுகிறது அதை சூரியனுடைய கருணையினால் விழுகிறதுங்கிற அது தற்செயலா விழுகலையா அதை நினைச்சா இந்த மாதிரி லென்ஸ் இல்லாமலே குவிந்து அந்த கதிர்கள் உங்க மேல விடுபடி பண்ண முடியும் பிரைய காலத்துல உலகம் முடிகிற காலத்திலே கலியுகம் முடிகிற காலத்திலே இந்த உயிர்கள் எல்லாம் அழிய வேண்டும் இந்த வனாந்தரங்கள் எல்லாம் பற்றி எரிய வேண்டும் என்ற சூழ்நிலை வருகிற போது சூரியன் வடவாம்பகாக்கிரியை கிளப்புறப்போ அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப செய்ய மாட்டான அதான் சொல்றேன் மிருததி மிருதுவாக தயையா தயையா அப்படின்னா கருணையினாலே தயா அப்படின்னா கருணை தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறோமே தயைன்னு கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்றமில்ல அந்த வாரத்தை இந்த வாரத்தை தான் தயா என்ற சொல் தான் தயை என்று ஆகியிருக்கிறது இந்த பெங்களூர்னு இப்போ இருக்கிறத இப்போ மாற்றி பெங்களூருன்னு ஆக்க போகிறாங்க கன்னடத்தில் எப்பவுமே இருக்க இப்போ போட்டு முடிக்க மாட்டான் நைன்டீன் சிக்ஸ்டி அப்படிமா அது மாதிரி பெங்களூருன்னு சொல்லாமல் பெங்களூரு ஊருன்னு பிடிக்கணும் அதுக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணிடுச்சு கவர்மெண்ட் பெங்களூரு பெங்களூரு மைசூர் காணூருக்குள்ளூருக்கான எங்க ஊரையும் பெங்களூரு அப்படின்னு ஆக்கியா அப்படின்னு இருக்கான் அப்ப இனிமே நீங்க கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா எல்லாமே ரூ ரூ வரும் பெங்கி சுட்ட ஊரு பெங்களூரு பெங்க நெருப்பு அதாவது ஒரு காலத்துல கெம்பக்க ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா அத ஊராங்கிறதுக்கு முன்னாலே காட்டு தீ புடிச்சு காடு ஊரம் எரிஞ்சு போச்சான் பெங்கி தான் நெருப்பு அந்த நெருப்பு காட்டை எரிச்சதுனால பெங்கி சுட்ட ஊரு பெங்களூரு அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க தம்பக்கோட தான் முத முத பெங்களூரை ஒரு பெயர் எப்படி மாறுகிறது நம்மால கேட்டா இவன் வித்தியாசமா அர்த்தம் சொல்றான் பெண்கள் ஊர் பெங்களூர் ஆச்சு அங்க ஒரே அழகான பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்களாம் இங்கே இருந்து போயெல்லாம் அங்கே போய் கல்யாணத்தை பண்ணி அந்த பொம்பளைங்கெல்லாம் இப்போ எக்ஸாஸ்ட் ஆகி போய் ஊர் பேர் மட்டும்தாங்க இருக்கின்றது இதுலட்சுமா அவருடைய குருடா அது இந்த சேலத்தில் ஒரு ஊரு அதுக்கு பேர் மகுடஞ்சாவடினு பேர் வச்சிருக்கோம் மகுடஞ்சாவடின்னு இந்த மகுடஞ்சாவடிங்கிற பேர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ் புலவர்களுடைய மூல கற்பனை அப்படி சிறகடிச்சு பறக்குது ஒருத்தஞ்சா ராஜாவுடைய மகிடுத்து அங்கேதான் வச்சுருப்பா போல் ஒரு சாவடியில் அவர் வேடைக்கு போகிற போது வேடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அதை எடுத்து மறுபடியும் வச்சுப்பார்க்கும் அதனால தான் மகுடம் சாவடின்னு ஒன்னும் அது இல்லை பிரிட்டிஷ் கசட்டில் என்ன போட்ருக்கான்னு தெரியுமா அந்த இடத்துக்கு ஒரிஜினல் நேம் வந்து மேக்டொனால்ஸ் சௌட்ரி மேக்டொனால்டுஸ் சவுல்ரி சவுட்ரினா சத்திரம்னு அர்த்தம் அதை கட்டினால மேக்டொனால்டுங்கிற ஒரு பிரபு அங்கே யுத்த வீரர்கள் இழைப்பாடுவதற்கும் ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கும் ஒரு சாவி சவுட்ரி வச்சிருந்த மாறுது அப்போது அந்த சூரியன் எப்படி அப்படியெல்லாம் செய்கிறானோ அவன் அந்த சூரியன் ஆக்சுவலாக உங்கள் புஸ்தகத்தில் ஒரு எழுத்து பள்ளி நினைக்கிறேன் ஷோர் கவுன் இருக்குது சங்கர் சானா போட்டிருக்கு அதுக்கு சரஸ்வதி சாணா போடணும் சோர் கவுன் வரணும் ஷோர் கவுன் போட்டிருக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் அது தெரியாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அறியாமையாக ஆனந்தம் பழமையை சொல்லுவான் தெரிஞ்சிக்கிட்ட தானே வம்பு ஒன்றுமே தெரியாட்டி ரொம்ப நிம்மதியாக இருந்துடலாம் இல்லையா அதனால் இங்கே தெரியவகை தெரிஞ்சிக்கோங்க சரஸ்வதி சாணா வரணும் சங்கரசானா போடுவாங்க ஸோ அர்கோ அவதாத் அர்க்கான சூரியன் அவதாத் அப்படின்னா காக்கட்டும் அந்த சூரியன் உங்களை காக்கட்டும் அதாவது காக்கட்டும்னா உங்கள் உடைமைகளையும் காக்கட்டும் இப்போ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கொள்ளையே இல்லாமல் இருந்தது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிச்சிருக்கிறோம் பயமாக இருக்குது வீட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குது எப்படி இருந்தாலும் கொள்ளையடி பண்ண போல் இருக்குது அந்த மாதிரி நிலைமையாக போச்சு ஆனால் நம்மையும் காற்று நம் உடைமைகளையும் காக்க வேண்டும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் டீ சாப்பிட போகிறோம் சமயத்தில் சாமியை மறந்துட்டு வந்துடுறோம் ஒரு பரிசு மறந்துட்டு வந்துடுறோம் அந்த பசுக்குள்ளே ஆயிரம் ரூபாய் இருக்கும் இதெல்லாம் எழுப்பு தானே நாமே திருநிலைக்கு வழிபகுத்து கொடுக்குறோம் ஒரு ஜோக் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனாங்களாம் ஹோட்டலில் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வெளியில் கொடுத்துட்டு வெளியே வந்தாங்களாம் வெளியே வந்தவுடனே சப்ளையர் வேகமாக அங்கேருந்து ஒரு கொடை எடுத்துக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட ஐயா கொடையை மறந்துவிட்டீங்க அப்படின்னு ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி அவனுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தான் நான் டிப்ஸு உடனே பக்கத்தில் இருக்கிற ஆள் சொன்னானா ஏன்பா இதுக்காக ரெண்டு ரூபாய் எதுக்கையாக கொடுத்தா பார்த்தாதா நீ ஊதாரி யாருப்பு போல் இருக்க அப்படின்னு அதுக்கு இவன் சொன்னானா நான் கொடையே கொண்டு வரலப்பா ஏன்னா எவ்வளோ பட்ச கொடையை உட்காந்து கொடுக்கலாம் எவ்வளோ அருமையான குடை ரெண்டு ரூபா கொடுக்கப்படாதா ஓய்யா அப்படின்னா அப்போது இப்படி நம்முடைய சொத்து இன்னொருத்தருக்கு அநியாயமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படிலாம் வராமல் நமக்கு வந்து ஞாபகம் எப்போ வரணும் அப்படின்னா எப்போ ஞாபகம் வரணுமோ அப்புறம் ஞாபகம் வரணும் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஞாபகம் வந்து என்ன பண்ணேன் சில பேர் அதை காரைக்கால்லேருந்து பிறப்பிடுவாங்க பிறப்பிட்டு இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து பிறகு பார்த்தா ஆஹா ரூம் சாவி எடுத்துகிட்டு மறந்துட்டேன் அப்படிம்பாங்க இப்போ இங்கே இருந்து காரைக்காலுக்கு போயிட்டு வரணும் தான் இந்த ஞாபகம் இங்கே வர்றதுக்கு முன்னால் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும் இல்லையா அதனால் எந்த நினைவு எப்போ வரணுமோ அந்த நினைவு வந்தால் காரியங்கள் நமக்கு சுபமே முடியும் அதுக்கப்புறம் அவத்தாத் அப்படிங்கிற சொல்லுக்கு காக்கட்டுங்கிற சொல்லுக்கு அன்லிமிட்டட் மீனிங் அதாவது அளவில்லாத ஒரு பொருள் இருக்கிறது நம்ம எல்லா வகையிலும் எப்படியும் காக்கட்டும் இப்போ சாமி பிரசாதம் கொடுக்குறாங்க இப்போ சாமி பிரசாதம் வாங்குறதுக்கே பயமாக இருக்குதுங்க சமீபத்தில் திண்டுக்கல்ல ஒரு சமம் வாங்கி போச்சு ஒருத்தர் இந்த மாதிரி கோழ் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு ஒருத்தர் வந்து ஒரு லட்டு இருந்தாங்க சாமி பிரசாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இவரும் சொல்லியிருக்காரு எனக்கு சக்கரை வியாதி இருக்குதுங்க லட்டுலாம் தான் சாப்பிடக்கூடாதுங்க ஏங்க சாமி பிரசாதத்தில் சக்கரை வியாதி பேசக்கூடாதுங்க இதை சாப்பிட்டீங்கன்னா வியாதியெல்லாம் சரியாக போவோங்க இருந்தாங்க பிடிங்கன்னு கொடுத்துருக்கான் அதை வாங்கி சாப்பிட்ருக்கான் கொடுத்தவன் கொடுத்துட்டு ஒரு சுற்று பிரகாரம் சுத்தம் போயிருக்கலாம் அவன் திரும்பி வரதுக்குள்ளே இவன் மயக்கம் போட்டு வந்துட்டான் என்னென்னா இந்த லட்டு உள்ள சரக்கு வச்சுருந்துருக்கான் என்னமோ அவன் விழுந்த உடனே தட்டா போடாத அவங்க கழுத்துலேருந்து மயிலை செயின் மோதிரம் வாட்சு சட்டப்பயில வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அவ்வளோதான் கழிக்கிட்டு ரொம்ப பக்திமான கும்பிட்டுட்டே வெளியே போயிட்டான் இவன் மயங்கி விழுந்தவன் அரை மணி நேரம் கழித்து எழுந்திருச்சு ஐயோ செயனை காணான் காசை காணான்னு கூப்பாடு போட்டுருவான் பூசாரி கேட்டுக்கிறேன் பிரசாதம் கொடுத்தாருங்க லட்டு கொடுத்தாருங்க உடனே மயக்கம் வந்துருச்சுங்க அதனால சொல்கிறேன் இனிமேல் சாமி பிரசாதம் கொடுத்தா யோசிச்சும் வாங்கிக்கோங்க இப்போ தான் சாப்பிட்ருக்கீங்க பிரசாதம் அவனுக்கு குறை சொல்ல வரல அவங்க பிரசாதம் போட்டவங்க கோச்சுக்க போகிறாங்க நான் பொதுவில் சொன்னேன் நான் யாரையும் குறிப்பாக சொல்லலை ஆனால் இப்போ கோவிலில் முகத்து கொண்டு சாமி பிரசாதங்கிற பேர்ல இருந்தையோ கொடுத்து இப்படி வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நம்ம எச்சரிக்கையார்க்குண்டு காலம் ரொம்ப கெட்டு போச்சு எங்கே தான் நமக்கு திருட்டு நடக்கும் எங்கே தான் மோசடி நடக்கும்னு சொல்லவே முடியறதில்ல எப்பவுமே ரொம்ப கபர்தாரா ஜாகரூகராக உஷாரா இருக்க அதான் அவத்தானது எங்கும் எப்படியும் என்றும் காக்கட்டும் எல்லா வகையிலும் பகவான் காக்கட்டும் திடீர்னு நமக்கு ஒரு சுதாரிப்பு அந்த மாதிரி அவ தானத்து வகை இதுல பொதுவாக சொல்லப்படும் கருத்து என்னென்ன வெளி தோற்றத்தை வைத்து தவறாக எடைபோடாகிறீர்கள் சூரியனுடைய வெண்மையை வச்சு அவன் உஷ்ணமானவன் உக்ரமானவன் தவறான முடிவுக்கு வராதிங்க சில பேர் உதட்டில் தேர்ந்தெடுவி பேசுவான் குளிர குளிர பேசுவான் ஆனா அவன் தான் நமக்கு கெடுதல் நினைக்கிறவனா இருப்பான் சில பேர் சொல்லு சுல்லு நம்மளை கொட்டிக்கிட்டே இருப்பான் அது தப்பு இது தப்பு இது செய்யாது செய்யாதுன்னு ஆனால் நல்லவனா இருப்பான் அதனால வெளித்தோற்றத்திலே காரமாக பேசுறவங்க ரொம்ப சூடாக நடந்துக்கிறவங்க நல்லவர்களாக கூட இருக்கலாம் வெளித்தோட்டத்தில் ரொம்ப இனிக்க இணிக்க பேசுறவங்க ரொம்ப தேனொடுக்க பேசுறவங்க காலில் விழுந்து கும்பிடுறவங்க எல்லாம் கட்டுவங்களா கூட இருக்கலாம் ராஜீவ்காந்தி காலில் ஒரு பொண்ணு விழுந்து கும்பிட்டா என்ன ஆச்சு பரவ உதவி ஆரம்பிச்சிட்டா உடனே அதனால காலில் விழுந்து அதுக்கப்புறம் அவனை யாரும் என் காலில் விழுந்து கும்பிடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விதைக்கிறது அந்த மாதிரி காலம் கெட்டுப்போச்சு அதனால தொழுத கையுள்ளும் படை வள்ளுவர் அந்த ரெண்டாவது வருஷத்துக்கு வள்ளுவர் சொல்றாரு தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் உள்ளுக்குள்ள ரிவால்வர் இருக்கும் கத்தி இருக்கும் சொருகிடுவான் ஒரே சொர்கா அதனால கும்புறவனை நம்பாதே அதாவது அதிவினயம் தூர்த்த லட்சணம்னு ஒரு பழமொழி சொல்லுவான் சம்ஸ்கிருதத்தில் எவன் ஓவரால் ஹம்புலாக இருக்கிறானோ அவனை பற்றி எச்சரிக்கையான அதிவினயம் மிகுந்த பணிவு காட்டுகிறவன் தூர்த்தன் மூர்க்கனாக இருப்பான் ஆபத்தான் இருப்பான் ஐயா வணக்கம் அப்படிங்கிறவன் நம்பிடலாம் ஐயா வணக்கம் உங்களை பார்த்தாலே தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கிறான் பார்த்தீங்களா நம்மளை தெய்வமாக பார்த்தம் சீக்கிரமே நம்மளை தெய்வமாக அதனால அதிகமான பணிவு காட்டுகிறவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வடமொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது தென்மொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியனுடைய உகரத்தை கண்டு நீங்கள் குறைவாக எடை போடாதீர்கள் சந்திரனுடைய குளிர்ச்சியை கண்டு நீங்கள் இனிப்பாக நினைக்காதீர்கள் நீங்க சந்திரனுடைய ஒளியில ராத்திரி பரம் படுத்திருந்து பாருங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு ஜன்னி வந்துடும் வாத நோய் வரும் தொடர்ந்து ராத்திரியில சந்திரனுடைய வெளிச்சத்திலே படுத்திருந்தால் நாற்பது நாள் படுத்திருந்தால் பக்கவாதம் வரும் ஒரு பக்கம் கைகால் வழங்காம போயிடும் சந்திரனுடைய உஷ்ணம் சூரிய உஷ்ணத்தை விட அதிக உக்ரமானது என்று சொல்கிறார்கள் பார்க்கறதுக்கு தான் குளிர்ச்சி அது வந்து மூளையை கெடுக்கும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதனால அப்படியே வந்து ஹனிமோன் போறதா இருந்தால் கூட போய் ஒரு ஒன் அது முடிச்சுக்கிட்டு பேசாமல் ஆட்சிக்கு திரும்ப வேண்டியதான் அங்கே மூணுலேயே இருந்தீங்கன்னு சொன்னா மூடே அவுட் ஆகி அதாவது பைத்தியக்காரர்கள் பௌர்ணி மேனைக்கு அதிகம் பைத்தியமாகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனுடைய கிரணங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு ஆனா சூரியன் இருக்கிறானே தன் கிரணங்கள் உஷ்ணமானவையாக இருந்தாலும் கூட நல்லதே செய்கிறான் அவனை வணங்குங்கள் அப்படிங்கிறார் இன்னொரு முறை புளி நைவோபோக்யா பவதி நந்தனோத்தியான லட்சுமிஹே நோ ஸ்ருங்கானே திருதானி திருதம் அமரகிரேஹே கால தௌதானே தௌதானி யுத்தம் தாம தியூமார்கே மிருததி தயையா எத்ரோ அர்கோ அவதாத் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க இங்கே சந்திக்கிறோம் நாளைக்கு சக்கரத்தாள் வரசகசனா மட்டும்தான் இங்கே நாளைக்கு கழித்து வெள்ளிக்கிழமையிலிருந்து பழையபடி எல்லா சொற்பொழிகளும் செட்டி கோவிலில் நடைபெறும் ஏழு டு எட்டு எல்லா சொற்பொழிகளும் எப்பொழுதும் போல உண்டு இன்றைய உபயதாரர்களான வைசால திருமதி கே லட்சுமிபாய் அமர் அவர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமடித்த கோவிலாருக்கு உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்